அபு சலமா கூறியதாவது நபிசல்ல அவர்கள் குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் தூங்கி இருக்கிறார்களா என ஆயிஷா ரவி அல்லா நோஹா நான் கேட்டேன் ஆம் தூங்கும் முன் முழு செய்து கொள்வார்கள் என ஆயிஷா ரவி அல்லா அவர்கள் கூறினார்கள்